ூத்தோத்விஞானோ ஜன்மஸ் ஜன்மச்சாதி भूतानि जन्मस्थिति ஜமஸ்ல மதரேசநாத நமஹ வஸ்துவত্তমபி வஸ்துவত্তমபி अस्य பிரச்சாதித்திணி ஷீஜர் अस्य जगतो அகத்தோம வியத்திய அனைக்கோயுத்தேஷ காலனியரச்சனார அமேவன नाम ये द्रहनं ये द्रहनं ये द्रहनं नाम। वस्तु அோமிாச பமனா வேஸ்திர கர்த்தவியா நிறைய வாசிக்க வாக்கிய நிறைய வருது அதுலாம் நிறைய சொல்றதுக்கு இருக்கு கேட்கிற போதும் வாசிக்க சொல்றதுக்கு இருக்கு இருந்தாலும் படிச்சுட்டே இருக்க வேண்டியதாக நல்லா தெரியுது ஆகினால ஆத்மனா பிரம்மத்வ ஜானாய பிரம்ம ஜிக்யாசா கர்த்தவியா பிரம்ம ஜிக்யாசா கர்த்தவியாங்கிறதுக்கு பிரம்ம விசாரா கர்த்தவியா இந்த உலகத்திற்கு தோற்றம் முதலானவைகள் ஏற்படுகிறதோ அதுவே பிரம்மன் அர்த்த சொல்றதுக்காக வேண்டி ஜன்ம ஆ சொன்னால அப்புறம் அதுக்கு அடுத்தது என்னது ஜத்தை ஆதியாக கொண்டது அப்புறம் ஸ்திதி மத்தியமாக இருக்கு லயம் வந்து அந்தமா இருக்கு நம்ம அதெல்லாம் கூட போட்டுக்கலாம் ஆதி மத்தியோ ஆதியும் மத்தியமும் லயமும் ஜென்மமும் ஸ்திதியும் பங்கமும் எந்த வஸ்துவிலிருந்து ஏற்படுகிறதோ எந்த காரணத்தை முன்னிட்டு உண்டாகிறதோ அந்த காரணமே பிரம்மம் அப்படி சொல்லியாச்சு வஸ்து வித்தாபேஷம் சருதி பிரமாணமும் அனுபவ பிரமாணமும் நன்றாகவே இதை காட்டுகிறது காரணம் பிறப்பை தான் முதல்ல இருக்கு எல்லா வஸ்துக்கும் ஜென்மா முதல்ல இருக்கு ஜென்மனா லத்தாக தர்மிணா ஸ்திதி பிரலய சம்பவ எது பிறப்புனால ஒரு இருப்பை ஏற்படுறதோ அதுலதான் ஸ்திதி ஏற்படுறது ஒரு பொருளுக்கு முதல்ல அந்த பொருள் தோன்றுகிறது அப்புறம் அந்த பொருள் இருக்கிறது அப்புறம் அந்த பொருள் ஒடுங்குகிறது ஆஹ் ஒவ்வொரு பொருளுக்கும் தோற்றம் இருப்பு ஒடுக்கம் இருக்கிறது அதெல்லாம் பாக்குறோம் நாம் அசன் சூச்சனேஷர் உபதிஷதி அளம் மணி ஆதேஷ தர்மிணா அப்படி போட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இதே பிரத்யாதி சந்நிதாபித தர்மிணம் உபதேசி உபதேசிக்கிறது இந்த உலகம் இந்த உலகம் வந்து தர்மி இதுக்கு எங்க தர்மம் இருக்குன்னா ஜென்மஸ்திதி தர்மத்தை உடையதாக இந்த ஜகர்த்தானது இருக்கிறது அனாத்மாங்கிறது தர்மி அனாத்மாவோட தர்மம் என்னன்னா ஜன்மஸஸ்திதி பங்கம் அநாத்மாவோட தர்மம் அனாத்மா இருக்கணும் அனாத்மாங்கிறது தர்மி அந்த அநாத்மா தர்மிக்கு வந்து என்ன தர்மங்கள் இருக்குன்னா சஷ்டி ஸ்தி லயம் தர்மம் இருக்கு சஷ்டி ஜென்மாதி சம்பந்தார்த்தா அது அசியன்னு போட்டிருக்கிறதுனால அது ஜென்மாதி சம்பந்தத்தை உடையது அப்படின்னு ஜத்தான தர்மியானது ஜமஸ்திதி பங்கங்கள் தர்மத்தை சம்பந்தமாகக் கொண்டிருக்கிறது உடையதுனால என்ன அர்த்தம் சம்பந்தம் தான் குறிக்கிறது பிரத்ஷாதித்தாரணன அப்ப இதை என்ன தெரியுது அசிதி காரியன நம்ம பாஷை மாற்றிக்கணும் அசிதி காரண நிர்ஷா அப்படி நம்ம பாஷையை மாத்தின்ட்டா நம்ம கன்வீனியடா இல்ல காரண நிர்தேஷா அஸ்ய ஜெகத்தை உடனே அதுக்கு அர்த்தம் விளக்கம் சொல்றாரு அது இன்னும் சொல்றாரு ஜமிஷ் ஜனசாத்தியரச்சன ியுதினா சர்வ வித் தபு நல்லா பிரயோன एना दी सर्वज्ञान सर्वशक् अंदर मपससारा, भगवो ைவாரருணம் பித்தி பகவோ பதி உபதமணுவே திரோ அன்னம் பிரணம் சுசிரோம் மோவாச்சி தகும்பாச்சிமாயன் ஜாத்தி ஜீவன் தயிஞ்ஞாசஸ்வ் ூத்திர அப்படிங்கிற வரைக்கும் அங்க சதபோ தப்பதம் விசாரம் சதப்தான் சார்க் அண்ணம் அன்னத்தான அப்புறம் மனசிர அப்புறம் விஜயானு சொன்ன அப்புறம் ஆனந்திர அது கிடையாது கடைசி நந்தாண் யேத சார் அவன் தான் நெனைச்சு நிற்பான் சொல்லுது வேணும் அது இல்லை அங்க ஸ்ருதியில வந்து சர்வக்கியன் சர்வசக்திமான்னு அங்க சொல்லலை சங்கராச்சாரிய திடீர்னு எதகாங்கிறது காரணா அப்படின்னு சொல்ற போது சர்வஜாத் சர்வசக்தே சர்வஜனாகிய சர்வசக்தியினிடமிருந்து அப்படின்னா எங்க திடீர்னு மொட்டையா எதா சர்வஜாத் சர்வசக்தே ஏன்னா நமக்கு ஞாபகம் வரணும் அப்படிலாம் இருக்கும்னு நினைக்கிற ரத்ன பிரபாகர்லாம் எழுதிக்கணும் அதெல்லாம் பார்க்கல அத பாக்குறதுக்கு நேரம் எழுதிருப்பாங்க யாரும் எழுதாம இருக்க மாட்டாங்க ஏன்னா உடனே இந்த ஸ்ருதி இருக்கணும் சர்வசக்தேகர் சம்பாதத்துலி சம்பாதத்துல இல்லாத போது திடீர்னு சர்வஞ்ஞா சர்வசக்தேகன்னு ஆச்சாரியனுடைய வியாக்கியானத்துல பாட்சியத்துல வர்றதுன்னு சொன்னா அவர் வேற ஏதோ ஸ்ருதியை மனசுல வச்சிருந்து பேசலாருன்னு நாம புரிஞ்சுக்கணும் அந்த ஸ்ருதி எங்கன்னு நமக்கு தெரியணும் அதுதான் எஸ் சர்வஜா சர்வ்மயம் தப்பூபிர நிர்புண பிரம்மன்ல இருந்து என்னோபாதான இருக்கக்கூடிய இந்த நிமித்த உபாதானமாக இருக்கக்கூடிய பரிணாமி உபாதான வியாபிச்சு இருக்கிற இந்த ஈஸ்வரன் உண்டான பிரம்மன் உண்டாச்சு அப்படின்னு நம்ம சகுண பிரம்ம ஹிரணிகர்வந்தான் கடைசியில வேதத்துல அப்படித்தான் நம்ம சிவன் விஷ்ணு ஜெலிட்டு இருக்கலாம் இரண் கர்வம் தான் தஸ்மாத் ஏகத் பிரம்மங்கிறது கலைஞ்சோட தஸ்மாத் ஏகத் பிரம்ம அப்படின்னு என்ன கடுக்கணும்னு நிக்கிற அப்படின்னா அசா வா அஹமஸ் சூரியமண்டல மண்டல உபாசனேன்லேக்தி மிச்சமாக நம்ம இவரோட பாஷையில சொல்லணும்னா அத்வைத மகரந்தகார லட்சுமி தரகவிட சொல்லணும்னா சர்வஜத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு அதாவது ஈஸ்வரனுடைய சர்வஜம் விசேஷ சர்வஜம் இருக்குதாம் என்ன இருக்குன்னு சொன்னாலே என்னது அப்படி ஜாத்தி நாத்திருத பராத்மீபத்தை அதுக்கப்புறம் திருதிருஷ்ய விவேகம் பண்ணி திரஷ்டாவது திருஷ்யத்தை வந்து நிச்சயம் சொன்ன உடனே திரஷ்டத்துவம் அவுட்டானதுக்கு பிறகு அப்புறம் வந்து சத்தா மாத்திரம்தான் இருக்கும் கேவல சச்சிதானந்தம் வாக்கியாங்க இந்த பிரம்மன் யாருந்தான் ஜகாரண அப்ப நான் யாரு ஜகத்தாரணம் ஜகத் காரணம் பிரம்ம அஸ்தி ஜாரணம் பிரம்ம ஆத்மா அஸ்தி ஆத்மரூப்பேன வர்த்தது அகம் கஹா பிரம்மா ஆஹ் பிரம்மா அஸ்மின்னு சொல்ற என்னன்னா அகமேவ ஜி புரியும் நம்ம விசாரணை அத்வைத்தி ஒருத்தம் தான் இப்படி பண்றான் யாரும் பண்றது இல்லை நிறைய பேருக்கு இந்த அத்வைதிக்கும் விசிஷ்டா துவைதிகிட்டு வேதமே தெரிய வேண்டியிருக்கும் அதனால வந்து சும்மா சாதாரணமா மேல எழுந்த வரையும் சொல்லிவிடும் விசிஷ்டாத்யம் அது தமிழ் சும்மா சாதாரணமா சொல்லி விடுறாங்க அவங்க எல்லாம் வந்து ஜெகத் காரணம் வந்து ஜீவனை எடுத்துக்கவே முடியாது இல்ல அகாம ஜகத் யார் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பயிற்சி சொல்லுவோம் சர்வீஸ்வரன் அப்படித்தான சர்வேஸ்வரன் பகவான என்ன சொல்றதுன்னா சோமசிங்கிற வார்த்தையில என்ன அர்த்தம்னா ஜெகத்காரணம் பிரம்ம சோமசி அல்ல அகமேவ ஜகத்காரணம் கைவல்யோ பனிஷத்து சகலம் ஜாத்தம் நீ சர்வம் பிரதிஷ்டம் அதனால நான் தான் ஈஸ்வரனே உண்டாகிறார் எதான் ஜீவர்களே உண்டாகிறார்கள் எங்கிட்டதான் ஜெகத்தை தோன்றது அதிர்ஷ்டங்களுக்கு அதிர்ஷ்டான யாரு நான் தான் இது புரிஞ்சாச்சுன்னா போற ஜென்மாத்திய இப்ப வந்து பிரம்ம விசாரா ஆத்மனஹா பிரம்மத்வ ஜனாய வேதாந்த விதாந்தத்தினாலதான் சொல்லிகிட்டே இருக்கணும் நான் வந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வந்து பிரம்மன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் எப்படி என்ன பண்ணணும்னா நீ எப்படி கண்ண மூடின்னு உட்கார்ந்துட்டே இரு பிரம்மன் புரியும்னா பிரம்மதான் வரும் தெரிஞ்சக்கிறதுக்குதாந்த விசாரா கத்தவிய பிரமாணம் வினா பிரமா கதாபி நான் நாம் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிறது ஞானம் அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தை பெறத்துக்கு நான் பிரயத்தனம் பண்ணணும்னா என்ன பண்ணனும்னா தியானம் பண்ண கூடாது தனியா கண்ண மூடினு உட்கார்ந்துருக்க கூடாது பூஜை பண்ணிட்டு இருந்தா வராது வேதாந்த வாக்கியங்கள் அதனாலதான் வேதாந்த வாக்கிய மீமாசா அதனாலதான் வேதாந்த என்ன சொல்றதுன்னு அந்த ஜன்மஸி அந்நாட்டு திருஷுவீ மூணு தி ஜமஸ்திதி நாசத்திலேயே இந்த மூணு அடங்கி விடுறது இந்த மூணுலயே இதெல்லாம் அடங்கிடுறது என்னது வர்த்தத்தை விபரிணமத்தே அபக்ஷயத்தை இந்த மூணு தானே இருக்கு ஜென்மஸ்தி இது நான் பாக்கி இருக்கேன் அந்நேஷம் அபி ஒரு ஒரு க்ணமும் நடக்கக்கூடிய எல்லா விகாரங்களும் இந்த எல்லாம் இதுல சேர்ந்து அப்ப உடனே கேக்குறாரு அது இன்னொரு அது ஒண்ணு பூர்வபட்சம் ஆரம்பிக்கிறது ஸ்ரண சம்பியமான गीता गीतासिहु गीतासिहु इत्याशंकेत इत्याशंकेत तन्माशंकीहि तन्माशंकी हिते तन्माशंकी यहा उत्पत्तिहि ब्रह्मणः यहा उत्पत्तिहि ब्रह्मणः யாவு உற்பதிஹ பிரம்மனஹ யாவு உற்பதி பிரம்மனஹ தத்ரயவ ஸ்திதிஹ தத்ரயவ ஸ்திதிலீ பல்லயശ്ച பயேவ க்ருஹ்யন্তে பயேவ க்ருஹ்யন্তে न यतोक्त विशेषणस्य जगतः विगोक्त विशेषणस्य जगतः यतोक्त विशेषणम ईश्वरमुक्त्वा यतोक्त विशेषणं विश्वमुक्त्वा अन्यतः प्रधानात् प्रधानात् अचेतनात् अचेतनात् अनुज्ञः आवात संसारीणोबा उत्पत्ति उत्पत्ति आदि संसारीणोबा उत्पत्ति आदि संभवयितुं शक्यम् संभव विशिष्ट देशकाल दे। अनुमानं साधनं விிஷேவனுமான மீன அதாவது சங்கராச்சாரியாருடைய காலத்துல ஈஸ்வரனை பத்தின விசாரங்கள்லாம் ரொம்ப பிரசித்தமா இருந்திருக்குங்கிறது சந்தேகம் கிடையாதுல நம்முடைய சிந்தனா ரீதிக்கு இதெல்லாம் எப்படி இருக்கும் தெரியாது அப்ப அவங்களுக்கு இதான் விசாரமே ஈஸ்வரன் இருக்கான்னா இல்லையா இருந்தான்னா அவனுடைய சொரூபம் என்ன அதுக்கு என்ன பிரமாணம் இத பத்தின நிறைய நடந்திருக்கு அவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க காலையிலிருந்து இதுதான் வேலை இதை பத்திரி சிந்தனை எடுத்திருக்காங்க கர்மா பண்ணணுமா ஈஸ்வரனை ஒத்துக்கணுமா வேண்டாமா நிறைய இருந்திருக்கு அதனாலதான் நிறைய சொல்றாரு இருக்குன்னு சொல்லிட்டா நம்ம என்ன வேண்டாம் நான் சொல்ல போறோம் சுவாமி ஜென்ம அத்தியஸ்தய தகா சொல்லிட்டு சரி எடுத்துக்கணும் போயிட்டு அவருக்கு இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு சங்கராச்சாரியாருக்கு இந்த சித்தாந்தத்தை நிர்ணயம் பண்றதுக்கு சிரமங்கள்லாம் எடுத்துக்க வேண்டியிருக்கு அதனால வந்து இது என்ன சொல்றோம் இதெல்லாம் வந்து நூலறிவா தான் நம்ம எடுத்துக்கிறோம் இதை வந்து பிரம்ம ஜானத்துக்காக நம்ம சொல்றது இல்லை இந்த போர்ஷன் எல்லாம் இதெல்லாம் ஒரு விஷயத்த நிர்ணயம் பண்றது இத்தனை பண்ண வேண்டியிருக்கு வந்து யாஸ்க யாஸ்க நிறுத்தத்துல வந்து வந்து பிரபஞ்சத்துல வந்து சிருஷ்டியில வந்து இதெல்லாம் இருக்கு அஸ்தி தாயத்தை வர்க்கத்தை இப்பரிணமத்த அபக்ஷியத்தேன்னு ஷட் பாவ இருக்கு ஏன் அத்தனையும் சேர்த்து இதுல எடுத்துக்க கூடாது அவர் சொன்ன மாதிரியே ஏன் கொண்டு போகக்கூடாதுன்னு சொன்ன அவங்க மதத்துல சில தோஷம் வந்தா இருக்கு யாஸ்கர் வந்து அவர் வந்து சில கொள்கையெல்லாம் வச்சுட்டு இருக்கார் அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிறது இல்லை அதனால வந்து அர்த்தம் படும்படி இந்த விளக்கங்கள் அதெல்லாம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நிறுத்த சாஸ்திரம் யாஸ்க பரிபாட்டினாந்தூ பரிபாட்டி தானா யாஸ்க பரிபட்டித்தான்து பரிபாட்டித்தான்து ஜாய அஸ்தி இத்தியாதினா அங்க வந்து ஜாயத்தை அஸ்தின் அஸ்தி ஜாயத்தை ஒன்று ஜாயத்தே அஸ்தி ஜாயத்தை தோன்றுகிறது அப்புறம் தாயினுடைய கர்ப்பத்துல இருக்கிறத அஸ்திங்கிறோம் அப்புறம் தோன்றுவதை வந்து இருக்கிறதுன்னு சொல்றோம் இங்க அப்படி இல்லை ஜாயத்தே அப்புறம் அஸ்தி அதான் ஜென்ம சத்தாகசிய தர்மினான்னு முதல்ல சொன்னது லப்த சத்தாகசிய தர்மிணகா அதுக்கு சத்தா எப்போ வர்றது தோன்றி அதுக்கு சத்தாவே வர்றது அது என்ன சாத்த ஜாதீனம் கூட சொல்லலாம் அப்புறம் அதுல வந்து மூல காரணத்தில இருந்து ஜகத்தோட உற்பத்திய சொல்லல இதுல யாஸ்க பரிபாட்சியில அது சொல்லல அதில் மூல காரணத்து உற்பத்தி ஸ்திதி நாசா ஜெகதா ஜிவன जगत உன்ன அப்படி நம்ம சொல்லிட்டோமான மூல காரணத்துல இருந்து ஜெகத்துக்கு ஸ்தி நாசங்கள்லாம் சொல்லப்பட்டதாக ஆயிடும் அப்படி சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தன் மாங்கி சந்தேகம் அந்த யாஸ்கருடைய நிறுத்தப்படி நாம எடுத்துட்டு போனோமான யாஸ்கருடைய நிறுத்தத்தை வந்து கோட் பண்ணி யாஸ்கருடைய இதுக்கு வந்து ஜாயத்தை அஸ்தின்னு அந்த விக்காரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டதுன்னு நம்ம அவங்க பிலாசபி நம்ம சொன்னோம் கடைசியில யாருக்கா சந்தேகம் அவங்க பிலாசபடி ஆயிடும் அதுக்காக இருந்திருக்குராச்சர் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறது வந்து என்ன தெரியுது அது ரொம்ப பிரசித்தமா அவங்களுடைய சாஸ்திரம் இருக்குன்னு தெரியணும் யாஸ்கர் நிருப்தம் யாஸ்கருடைய வேத வியாக்கியானங்கள்லாம் இருக்கு நிருத்த சாஸ்திரமே அவரோடது பிரசித்தமா இருக்கு அதனால அது அப்படி நினைச்சுருவாங்க உற்பத்தி பிரளைய उत्पत्तिस्थित प्रलया उत्पत्तिस्थि प्रलया तथित प्रलयच ते गृह्य ब्रह्मण् उत्पत्ति त्रिति प्रलय उत्पत्ति स्थित प्रलयस நம்ம முக்கியமா எடுத்துக்கொள்ளும் பிரம்மன் சிருஷ்டி பிள்ளைமே தவிர கிடையாது அது இன்னும் விளக்கி சொல்லுறவர் ஜெகதஹா இதெல்லாம் வியாத்திய அனைக்கோக்யுத்தாலித்யரச்சன விசேஷணம் அப்புறம் வந்து அடுத்தது என்னது ஜெக்தணம் ஈஸ்வரம் ஈஸ்வர விசேஷம் அந்த விசேஷம் அது காரணம் காரணத்துக்கான விஷே காரியத்துக்கான விசேஷங்கள் காரணத்துக்கான விசேஷங்கள் அதில் ஈஸ்வரம் முக்கியம் முக்கிய அந்நாத் அச்சேதன அபாசாரி உற்பத்தியும் நகியம் நாங்க முன்னாடி அந்த எங்கே போனச்சு பார்த்தோம் சக்கியம் அந்த இடத்துக்கு போன படிக்க படிக்க அது மறந்து போய்டும் சக்கியம் ஒண்ணு முடிஞ்சோம் எடுத்து அங்க போட்டுக்கணும் ஈஸ்வரம் முக்துவா விட்டு விட்டு ஈஸ்வரனை விட்டு இந்த உலகத்துக்கு இறைவனை விட்டு விட்டு ஈஸ்வரன் சொல்ற திடீர்னு இது வந்து பிரம்மசப்துற அப்ப ஈஸ்வரன் பிரம்மங்கிறது ஒரே அர்த்தம் ஆக ஈஸ்வரனை விட்டுட்டு இந்த உலகத்துக்கு வேற ஏதாவது பிரதானத்துல வந்தது பிரதானம்ங்கிறது ஒன்று சொல்றாங்க அவங்களுக்கு சாங்கியர்கள் பிரதானத்திலருந்து ஜெகத்து உற்பத்தி ஆச்சு அச்சேதனமான பிரதானத்திலேருந்து உற்பத்தி ஆச்சு அணுக்கள்ல இருந்து உற்பத்தி அணுதான் ஜெகத்துக்கு காரணம்னு தார்க்கிக்கர்கள் சொல்லுகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் அச்சேதனா பிரதானா பிரதானம் ஜெகத் உற்பத்தி ஆச்சுன்னு சொல்லுகிறார்கள் இதெல்லாம் அவங்க மதம் தெரிஞ்சாதான் அச்சேதனமான பிரதானத்துல இருந்து ஜெகத் உற்பத்தி சொல்லுகிறார்கள் சாங்கியர்கள் அணுக்கள்ல இருந்து ஜெகத் உற்பத்தி சொல்லுகிறார்கள் தார்க்கர்கள் ஆனா வேதம் சொல்லுகிறது பிரம்மன்ல இருந்து உண்டாயிருக்குன்னு சொல்லுகிறது யத்திலிருந்து நேர சாஸ்திரப்படியே எடுத்துன்னு போயிட்டோம்னா இது வந்து கிடையாது அப்படிங்கறதுனால சொல்ற உற்பத்தியாதி சம்பாவைத்தும் ந சக்கியம் சம்சாரின உற்பத்தியாதி சம்பாவைத்தும் இந்த தோற்றம் முதலானவைகள் ஏற்படவே ஏற்படாது என்ன தெரியுது காரணமா சொல்லணுமே தவிர இதெல்லாம் சொல்லக்கூடாது நச்சாவத்தா இது ஒரு வாரம் இயற்கைவாதிகள் இது நிறைய பேருக்கு கூட சொல்றாங்க தானா வந்ததுன்னு சொல்லிட்டு போகுமே தானா உலகம் உற்பத்தி ஆச்சுன்னு சொல்லிட்டு போக வேண்டியது இதுக்கு என்னது ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கிறேன் ட்ரை பண்றீங்க இது பேரு சுவாவவாதிகள் சொன்னா இது தானாகவே வந்தது தானா வந்தா ஏன் இவ்வளவு குழப்பங்கள் ஒருத்தருக்கும் ஒருத்தருக்கு ஏன் கஷ்டமா இருக்கு தானா வந்திருக்குன்னு சொன்னா அதுக்கு பின்னாடி ஒருத்தனை இல்லைன்னு அர்த்தம் அதாவது சேத்தன தத்துவத்தையும் சொல்றது சில பேர் காரணம் சொல்றாங்க அச்சேதன தத்துவத்திலிருந்து அச்சேதனங்கள்லாம் உற்பத்தி ஆச்சுங்கிறாங்க அணுக்கள் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க சாய்ஷர் விழா இருக்கட்டும் சேதனத்திலிருந்து வர்றதுன்னு சொல்லல புஸ்தகங்கள் எல்லாம் எழுதிட்டாங்க நம்ம எதை சொல்றோம் அது நேர் எழுதுறாங்க சேதனம் ஒருவேளை கற்பனையா இருக்கக்கூடும் எப்படி நம்ம அச்சேதனம் ஒருவேளை கற்பனையா இருக்கக்கூடும் நம்ம ஒருவேளை இல்லை நிச்சயமாவே நேர்மற சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லிட்டு தவிர அப்ப அவனுக்கு இல்யூஷன் இருந்தா தானே சொல்ல முடியும் புதுசா சொல்றான் அதாவது பிரெயின் மேட்டர் தானே பிரெயின் வந்து ஒரு மேட்டர் மூளை அந்த ஒரு கற்பனை போட்டான் ஒருவேளை கற்பனையாக ஒருவேளை கற்பனையாக இருக்கக்கூடும் அந்த கற்பனையாக இருக்கக்கூடும் எதா வச்சு அவன் ப்ரூவ் பண்றான்னு தெரியல எதுனால அது கற்பனையாக இருக்க கூடாது புரியலன்னா அது கற்பனை எப்படி அப்போ இது புரிஞ்சு உலகம் எல்லாம் ரொம்ப புரிஞ்சுட்டு தாக்கும் அப்போ வந்து புரிஞ்சதை வந்து அவங்களுடைய நியாயம் என்னன்னா புரியாதது கற்பனை புரிஞ்சது சத்தியம் நம்ம என்ன சொல்றோம்னா மாத்தி சொல்லிட்டு இருக்கோம் எது புரியலன்னு நினைக்கிறோமோ அது ரொம்ப புரிஞ்சிருக்கு நம்மளை காட்டிலாம் புரிஞ்சிருக்கிற வசதி என்ன உலகத்தில் நம்ம மனசு நமக்கு புரிய மாட்டேங்குது அவனை புரியல புரியலான்னு கேட்டா என்ன சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றவனை வந்து புரிஞ்சுட்டு இருக்கியா புரிஞ்சுக்கலையான்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவான் புரியவில்லை எனக்கு புரிகிறது எனக்கு புரிய புரியவில்லை என்று எவன் கூறுகிறானோ அவன் புரிந்தவனா புரியாதவனா அவன் கேட்டா என்ன சொல்லணும் பதில் புரியல நாங்க என்ன சொல்லணும் அதான் எனக்கும் புரியல உனக்கு ஏன் புரியலன்னு எனக்கும் புரியல இவ்வளவு தெளிவா சொல்லி உனக்கு புரியலன்னா அப்புறம் நான் என்ன சொல்றது அதான் எனக்கும் புரியல அதான் உனக்கு புரியலேங்கிறது எனக்கு புரியுது அது மாயேன்னு புரியுது இருக்கேன் அதை பத்தி சொல்லுவேன் கடா இதுவாதிகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஒண்ணும் காரணம் எல்லாம் கண்டுபிடிக்காதீங்க இதுக்குள்ள என்னவோ காரணம் காரியம் இருந்துட்டு போட்டோம் இந்த மகா காரணம் மூல காரணம்னு சொல்றேன் நீ பாருங்க அதெல்லாம் எண்ணத்துக்கு வேலை கேடுற இதுக்குள்ள விட்டு விட்டு நீங்க மூல காரணம் புலப்பட மாட்டேங்கிறது புலப்படாத போய் தெரிஞ்சு என்னத்தை புலப்படலைன்னாலும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் மனுஷன் ஓய்வு என்ன ஓயா போகுது காரணத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறோம் அதுக்காக சொல்றாரு நச்சஸ்வபாவத்தா சரி இந்த வம்பே வேண்டாம் ஐயா உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் பிரம்மனும் இல்லை ஒன்னும் தானா வந்தது தானா இருக்கு தானா போயின்னு இருக்கு என்னத்துக்கு உனக்கும் எனக்கும் தலைவலி விட்டுது அப்படின்னா சொல்றாரு இல்லை பார்த்தா விசேஷமா இருக்காப்பா இன்னும் ஒரு விதமா இருக்குது ஏன் இதுக்கா கேள்வி இருக்குல்ல பிராமணனா பிறந்து வேதாந்தத்துல இன்ட்ரெஸ்டே வரமாட்டேங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படியே சொல்லுவோம் எவன் படிக்கும் வேதாந்தகோ பிராமண சியாதுல விஜய் பவியோ தனசமிருத்தி சேதுன்னு சொல்லிட்டு நாடு விஷ்ணு சாஸ்திரநாம பலஸ்வதியை படிச்சா என்ன சொல்றது விஷ்ணு சாஸ்திரநாம பாராயணம் யார் செய்கிறார்களோ பிராமணன் செய்தால் அவன் வேதாந்தத்தில் சிறந்த நிபுணனாவான் என்ன கஷத்ரியன் படித்தால் அவன் வெற்றி அடைவான் யுத்தத்தில் வெற்றி அடைவான் வைசன் படித்தால் அவனுக்கு நிறைய பணம் வரும் சூத்திரன் படித்தால் சுகமாக இருப்பான் என் வம்புதானே மூணு பேர் வேதாந்தகோ பிராமணியர்களை ஏளனம் செய்திருக்கிறது படிக்காதனால குறை விஷ்ணு சாஸ்திர நாம பாராயணம் பண்றது சூத்திரனுக்கு அதிகாரம் தெரியுது புரியுதா அப்ப விஷ்ணு சாஸ்திர நாமம் படிக்கணும்னா சமஸ்கிருதம் படிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குன்னு தெரியுது அதிகாரம் இருக்குன்னு ஸ்பஷ்டமா தெரியும் எல்லா பிராமணமும் பண்றான் எல்லாரும் விரும்பி பண்றாங்க பிராமணனுக்கு வேதாந்தம் படிக்கிறதுக்கு பரம யோகத்தை இருக்க வரவே மாட்டேங்க எட்டி கூட பார்க்க மாட்டேங்க அப்புறம் வந்து நிறைய பேருக்கு எங்கேயும் இல்லாமல் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் ஜிக்னாசம் ஏற்படுது மைக்கேல் ரொமான்ஸுக்கு எல்லாம் ஜிக்யாசாலாம் உண்டாரு என்ன சொல்றது விசிஷ்ட தேச கால ஆளையும் போட்டுக்கணும் மனுஷ எல்லாம் விதேசம் வித்தியாசமா இருக்கப்பா ஒரு இடத்துல இந்த விசிஷ்ட தேச கால நிமித்தானா யோபாதானா அப்படிங்கிற கேத்து நஜஸ்வபாவத்த ஒன்னொன்னு ஒரு விதமா இருக்கப்பா ஒன்னொன்னு ஒரு ஒரு காலத்துல ஒரு விதமா வேலை செய்யறது அதில் யாரோ ஒருத்தன் இயக்கிறான் துரியோதனம் சொன்ன மாதிரி சொல்ல வேண்டியதான் தர்மம் நச்சமே பிரவருத்தி ஜானா தர்மம் நச்சமே நிவத்தி தேவையுஸ்மி ததா கருமி துரியோதனம் சொல்ல சோமி எனக்கு தர்மம்னா என்னன்னு தெரியுது ஆனால் அது ஈடுபாடு வரமாட்டேங்கிறது அதர்மம்னா என்னன்னு தெரியுது அதை விட்டு விலக முடியல என்னன்னு பார்த்தா உள்ள யாரோ ஒருத்தன் உட்கார்ந்து கஸ்மின் பகவோ விஜாத்தே சர்வம் விதம் விஜயா தவதி அங்கேயும் காரணம் தானே கேள்வி எல்லா ஸ்ருதியும் எடுத்து பார்த்தா என்ன இருக்கு எந்த எடுத்தாலும் இதுதான் காரணத்தை பற்றிதான் விசாரம் ஜெகத் காரணம் கிம் ஜெகத்காரணம் கிம் இதுதான் கேள்வியாகவே இருக்கு அதனால தானாக எப்படிப்பா இதெல்லாம் வரும் இந்த இடத்துல இந்த நேரத்தில் இந்த இடத்துல இவனுக்கு இப்படி இருக்கணும்னு ஏதோ ஒன்று தீர்மானம் பண்ணிட்டுருக்கேன் அதுதான் நம்ம புருஷார்த்தத்தை இது பண்ண ஏதோ ஒரு காரணம் வேலை செய்கிறோம் அதுதான் என்ன சொல்கிறோம் அந்த சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க அதாவது மாடு வண்டி மாட்டு வண்டியை கூட்டுறான் ஒருத்தன் இருக்கான் மாட்டை வண்டியில் கூட்டுறவன் வந்து ஒருத்தான் இருக்கான் மாடுங்கிறது ஜீவாத்மா வண்டிங்கிறது கர்மா ரெண்டையும் கூட்டுறவன் வந்து மாட்டுக்காரன் மாட்டு வண்டிக்காரன் பூட்டான் அந்த மாதிரி இந்த ஜீவாத்மாவை கர்மங்களோட சேர்த்து வைக்கிறவன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு அடிக்கடி கிருபானந்தவர் யார் சொல்லுவார் ஆகையில் ஜீவாத்மா என்பவர்கள் மாடு போன்றவர்கள் பசுப்பெஷும் கர்மம் என்பது வண்டி போன்றது ரெண்டையும் சேர்த்து வைக்கிறதுக்குன்னு ஒருத்தன் இருக்கான் அவன் தான் கடவுள் கடவுள்னு பேர் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கடவுள் நிச்சயமா நமக்கு மேல ஒரு சேதன தத்துவம் இருக்கப்பா அந்த சேத்தனத்தில இருந்து தான் எல்லாமே உற்பத்தி ஆகி இருக்க முடியுமே தவிர அது அச்சேதனமா இருக்க அது வந்து தப்போ தற்பேக்கா அது வந்து அது பிளான் பண்றதுன்னு இப்ப ஜீ ஜம் தேஷம் கர்ம பலான்சார அவர் அவர்களுடைய கர்ம கண்ணுக்கு இல்லாட்டி அகிருத்த அபியூபகமாக நான் என்னத்தையா பண்ணிடுவேன் அது உனக்கு போயிடும் நீ என்னத்தையா பண்ணுவோம் அது எனக்கு வந்துடும் அவங்க பண்ணதும் அவங்க கழுவிக்க முடியாம போயிடும் ஆகையினால இதெல்லாம் குழப்பங்கள் நிறைய தானாகவே வந்ததுன்னு சொன்னால் அது எப்படி ஒழுங்கு இருக்கு விசிஷ்ட தேசக்கால நிமித்தானாம் இகோபாதானா அதனுடைய அர்த்தம் என்னன்னா ஒழுங்கு பாடியை கூட இருக்கும் ஏதோ ஒருத்தர் வந்து வந்தியா போனையா பூஜைக்கு வந்தியா உட்காரு கேட்டுட்டே இருக்கார் ஒருத்தர் நம்ம பண்றோமோ இல்லையோ ஒருத்தர் கேட்டுண்டே இருக்கார் இல்லையா திரும்ப திரும்ப இருக்கார் இல்லையா அப்படி ஒருத்தர் இருக்கிறதுனால தானே பண்ண முடியல அது காரணம் இருக்கு இல்ல ஸ்வபாவே இருக்காங்க அப்படியே சொல்ல முடியுது எல்லாரும் தானாவே வந்தது தானாவே இருந்தது தானாவே போச்சு அப்படின்னா நம்ம ஒரு சின்ன இதுக்கே நியம நியா தேவைப்படுறது அதனால அஸ்திப் இருக்கா சுவாவமா கிடையாது ஆனா சங்கராச்சர் இது இந்த இடத்துல போட்டா இதுதான் முளைக்கணும் இந்த காலம் இருக்கு மழை பெய்யறதுக்கு ஒரு காலம் இருக்கு வெயில் அடிக்கிறதுக்கு அனுபவத்துல எப்படி சமுதிரத்துக்கு அணையே போடாம அது நிற்கிறது காத்து காலத்துல காத்தடிக்கிறது மழை காலத்துல மழை பெய்யுறது விதைக்கிற காலத்துல விதைச்சா பலன் வர்றது இதெல்லாம் எப்படி இதெல்லாம் ஒரு நியதி செய்யறது ஒரு லாஷ்ல சொன்னா ஒழுங்க சரியாருதுனால வருது விசிஷ்டேல அதெல்லாம் நம்ம உபாதாரம் இந்த சிஸ்டம் எப்படியோ ஒர்க் பண்றதுப்பா சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்றது கரெக்டா சூரியனுக்கு இதுக்கு இவ்வளவு நீளங்கிறான் அதுல ஒரு நூறு நகர்ந்தா கூட எரிஞ்சு போயிடுது போயிடு அப்ப வந்து அந்த அந்த நட்சத்திரம் விளையாடுது கொஞ்ச தூரம் எரிஞ்சு போயிடுறது எப்படி நம்ம ராமூர்த்தியை பாடச்சுன்னா பாடுவார் சூரியன் உதிப்பதிய வராலே சந்திரன் உதிப்பது கேட்போம் பாட்டமா இருக்கும் யாரால இதெல்லாம் உண்டாகிறது எடுத்துக்கொண்டு அப்புறம் வேதத்துல சுற்றி கீதாவஸ்து பிரவர்த்தே அப்படின்னா அங்க சுவாவ சப்தத்துக்கு என்ன அர்த்தம் பிரகிரு மாயா சொல்லு நான் விசிஷ்டேஷ காலனா அனுமான அனுமான அனுமான ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் அப்படின்னு ஊகம் பண்ணுறாங்க அனுமான நார்வாக்கமது சார்வாக்கம शक्य उत्पत्ते आत्माश्रयदानूकण नलिका वन காக்க மாட்டேன் ஏன்னா இதுல நெல்லிக்காய் ஏன் காய்க்கல செடி வைக்கணும் நெல்லிக்காய் வச்சு ஏழு வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் ஆச்சு மரம் பெருசா போச்சேன் நெல்லிக்காய் இன்னும் பலனே இல்லாம நெற்ப பலனே இல்லாம இருக்கேன் அப்படின்னா அதுக்கு என்னன்னா நீங்க இன்னொரு நெல்லிக்காய் செடி வைங்க அதுல மகரம் வரும் அந்த மகரந்தமும் இந்த மகரந்தம் சேர்ந்தாதான் வரும்னா இதை வந்து சொல்கிற விசிஷ்ட தேசக்கார நிமித்த உபாதானம் அதெல்லாம் ஒன்றும் நேச்சரும் சொல்லப்படாது அதுக்கேதோ ஒரு காரணம் இருக்கப்பா அதனால இருக்குது ஒன்னும் இல்லை நம்ம உடம்புலாம் சாதாரணமாக வந்துவிடல நம்மளே உலகத்தில் பார்க்கறோம் நம்ம உடம்பு காரண காரியத்துல தான் உண்ட காரணத்துல தான் ஏற்பட்டுருக்கு இப்படி எல்லா வஸ்துக்களையும் பார்க்கும் பொழுது காரணம் வினா காரியம் நெய்வது அதெல்லாம் மூல காரணம் ஒன்று இருக்கத்தான் ஏகதேவ் அனுமானம் ஜன்சூத்திரசூத்திர ஈஸ்வர அதினா ஜெகஜன்மாதிக்கூர் ஈஸ்வரஸ் அஸ்தி சாத்திய சானபூத்தம் அனுமான ஸ்வந்தேணிரீஸ்வரக்காரிணா மன்யன் அவங்களும் என்ன சொல்லுங்கிறாங்க இந்த சூத்திரத்தில் சொல்லியிருக்கிறதையே ஈஸ்வரனை ஒத்துக்கிறாங்க ஆனா அவங்க வந்து சாஸ்திரத்தை வச்சுட்டு ஈஸ்வரனை சொல்லலை அவங்க என்ன சொல்றாங்க அனுமானத்தை வச்சுட்டு நிர்ணயம் பண்ணுகிறார்கள் ஏத்த தேவ ஏத்தேவன்னா இந்த சூத்திரத்தில் உள்ள விஷயத்தையே இந்த ஏதத்துமாதி சொல்லப்பட்டுள்ள விஷயத்தையே அஸ்தித் அனுமானம் ஈஸ்வர காரண நியாயமதம் கௌதமன் அவங்க வந்து சாஸ்திரத்தை கோட் பண்றது இல்லை சாஸ்திரத்தை கோட் பண்ணாம அனுமானத்தினாலேயே நிர்ணயம் பண்ணுகிறார்கள் நியாய குசுமாஞ்சலின்னு ஒரு புத்திய குசுமாஞ்சலி உதயநாச்சாரிய நியாய குசுமாஞ்சலி முழுவதும் ரெண்டாயிரம் ஸ்லோகம் ஈஸ்வர அஸ்தித்வத்தை அனுமானத்திலே சாதித்தது அனுமான் சாஸ்திரமே இல்லை அனுமான பிரமாணத்தை வச்சிருந்தே ஈஸ்வர அஸ்தித்வத்தை நிரூபணம் பண்றது அல்ல அனுமானம் மன்யன் அப்படிங்கிற அதாவது ஈஸ்வர அஸ்தித்வாதி சாத்தியம் அது சாத்தியம் சாதனம் என்னது அனுமானம் ஏகதே இந்த சூத்திரத்தில் சொல்லி இருக்கிற விஷயத்தைத்தான் அவங்க அனுமான பிரமாணத்தினால சொல்றாங்க ஆனால் சாஸ்திரத்தை இப்படி சாஸ்திரம் சொல்லி இருக்கு அப்படின்னு அவங்க சொல்வது அனுமான பிரமாணத்தினாலேயே நிர்ணயம் பண்ணிவிடுகிறார்கள் ननु, ननु उपन्यस्तम सूत्रे वेदांत वेदांत நன்சூத்தே குசுமிரியே அவசான சேதாந்தவிய அவிணம் நியு சேனாத்த சங்கராச்சாரியார் இங்க கிளீனா சொல்றாரு பிரம்ம அஸ்தித்வத்துக்குனால ஈஸ்வர அஸ்தித்வத்தை சொல்லக்கூடாது ஸ்ருதி சம்மதமா தான் சொல்லணும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு நானும் இங்க ஜென்மாதி சூத்ரே ததேவ உபன்யஸ்தம் தன்யஸ்தம்ன என்ன அனுமானம் அமானமேவ உபன்யஸ்தம் அனுமானம்தான் சொல்லப்பட்டிருக்கு ஜென்மாதி சூத் அப்படின்னு சொன்னான்னு வச்சு ஜென்மாத்யேதா அப்படிங்கிற சூத்திரம் என்னதுன்னா அனுமான அனுமான வாக்கியம் அதாவது பிரம்மஜிக்யாசா அதாவது வேதாந்த விசாரம் பண்ணுறத கண்டனம் பண்ணுறாங்க சாஸ்திரத்துல வேதாந்தம் தனியா பிரிச்சு வேத பூர்வம் என்ன பண்றாங்க தேவையே ஆக பிரம்ம அஸ்தித்வத்துக்கு அனுமான பிரமாணம் பர்யாப்தம் சாஸ்திர பிரமாணம் பர்யாப்தம் அப்படி இல்லை ஏன்னா அடுத்த சூத்திரம் என்னது शास्त्रयो शास्त्रो नीता मनस शाचार्य शरा तो ब्रह्म वाक्यत जिज्ञा कर्त्यवाक्युष्टयसंपत्तिर ज्ञाव मोक्षास्मा हेतु ब्रह्मज्ञा ब्रह्म वेदातव्याख्यचार க்த்தவியோத்தியாத்திரா ஒ கத்திய கத்தவியா கர்த்தவ் கர்த்தவியா சன் பிரத்யத்தை பத்தி நானும் கும்பநாள் ஆகிடுச்சு சா ஜிங்கிறது ஒன்று சாங்கிறது ஒன்று யம் பிரயம் வர்றதுனால சன் பிரத்தேயத்துக்கு என்ன பேருந்தாலே சன் பிரேயம் போட்டாலே இஷா சன் வாட்சியாய இஷாய் பலரு பல ரூபத்வா பார்த்தேன் எல்லாம் அதேனால இப்ப வந்து இப்ப இது இது என்ன புரிஞ்சுக்கிறோம் என்ன பிரம்ம விசாரம் தானே பிரம்ம வித்தியாசம் அப்படின்னா பிரம்மனை பத்தி வேங்க சொல்லி இருக்கு இனி பிரம்மத்தை பற்றி விசாரம் செய்வோம்னு சொன்னா பிரம்மத்தை பற்றி விசாரம் செய்வோம் தான் சாஸ்திரத்துல சொல்லி இருக்கே தவிர வேதாந்தத்தை விசாரம் பண்ணணும் எங்க சொல்லி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இல்ல இல்ல வேதாந்தத்துலதான் பிரம்மத்தை பத்தி சொல்லி இருக்கு ஆகையினால வேதாந்தத்தை விசாரம் பண்றதுங்கிறது பிரம்மத்தை விசாரம் பண்றது ஆகும் அதுக்கு அர்த்தம் சொல்றோம் ஆனா வேதாந்த விசாரம் பண்றதுங்கிறது பிரம்ம விசாரம் தான் பிரம்ம விசாரம் வேற வேதாந்த விசாரம் வேற கிடையாது வேதாந்த துவாரேவ பிரம்மவிச்சாரம் அதுக்கு நமக்கு பலம் என்னதுன்னா சாஸ்திர யோனித்துவ அதிகம் சாஸ்திர யோனித் சாஸ்திர யோனித்வா தான் சொல்லி இருக்கிறதுனால நம்ம திரும்பவும் அதை அதுங்க சொல்லிக்கணும் ஏன்னா இது இந்த கேள்வியெல்லாம் நிறைய வரும் நமக்கு அதாவது பிரம்மஜிக்யாசா சொல்கிற போது பிரம்மஜிக்யாசை தானே சொல்லியிருக்கு வேதாந்தத்தை விசாரம் பண்ணணும் எங்கே சொல்லியிருக்குதுல்ல அப்படின் கேட்டால் இல்லை இல்லைல்ல பிரம்மனை பற்றி சொல்கிறது பிரம்மனை பற்றி தனியாக எப்படி விசாரம் பண்ண முடியும் விசாரம் பண்ணணும்னு சொன்னால் விசாரத்துக்கு சாதனம் வேணுமே விசாரத்துக்கு வாக்கியங்கள்லாம் பண்ணணும் வாக்கியம் வந்து பூர்வமீமாசா வாக்கியம் ஒத்து வராது அந்த உத்தரமீமாசா தான் ஒத்து வரும் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும் இப்ப வந்து இதெல்லாம் நிரூபிக்கிறத கவனிக்கணும் அதனால அவங்க அனுமானத்தை சொல்றாங்க அப்ப ஒரு பூரபட்சம் வேகிறான் அனுமானமே உபன்யாஸ்தான் ஜென்மாதி சூத்ரே வேதாந்தத்தை சொல்லலைன்னு வச்சுப்போமே அனுமானம்தான் சொல்லி இருக்குன்னு வச்சுப்போமே அப்படின்னா அனுமானம் சொல்லலை பா இங்க அனுமானத்தை கொண்டு இங்கு பிரம்மம் நிரூபிக்கப்படவில்லை ஊகத்தினால் இங்கே பிரம்மம் நிரூபிக்கப்படவில்லை வேதாந்த வாக்கிய புஷ்பங்களை தொடுக்கிறதுக்காக இருக்கு வேதாந்த வாக்கியம் என்கின்ற புஷ்பங்கள் இந்த பிரம்ம சூத்ரம் என்கின்ற நாரிய தொடுக்கப்பட்டதன்றோ என்னது குசுமத்ரசனார்த்த கீதிருஷ குசுமத்ரசனார்த்தாந்தாக்கியமும் தத்துவமசி ஒரு புஷ்பம் அப்படி நிறைய எடுத்துக்க எல்லாம் ஒரு ஒரு புஷ்பம் இந்த பிரம்மசூத்திரங்கிற இந்த நார்ல இந்த புஷ்பங்கள்லாம் உபனிஷத் வாக்கியங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு அனுமானத்தை பத்தி பேசாதே அத்தவர்கள் கிடையாது அதனால ஈஸ்வரன் இருக்க அனுமானத்தை வச்சுன்னா நாங்க ஈஸ்வரன் இருக்கான்னு நாங்க சொல்லல அதனால அப்படி சொல்ற சூத்ரா வேதாந்த வாக்கிய குசுமா குசும கிரதனார்த்த அப்படி கேட்கணும் வேதாந்த அவர் அதுக்கு விளக்கம் சொல்ற சூத்தை உதாரிய சூத்தங்களால் வேதாந்த வாக்கியன்றோ எடுத்து காட்டப்பட்டு ஆராய்ச்சி செய்யப்படுகிறது அப்படி இருக்க நீ எப்படி அனுமானத்தை சொல்லி நிர்ணயம் செய்யலாம் ஆஹ அனுமானம் கூடாதுங்கிறதுக்கு எவ்வளவு பலம் இருக்குன்னு பாருங்க ஆக சூத்ரேகி உதாகத்தை விசாரிய வாக்கியார்த்த விசாரண அத்தியவசான நிர்வத்தாகி பிரம்ம அவகதிஹி பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறது வாக்கியங்களுடைய அர்த்தத்தை விசாரணம் பண்ணி நாம ஒரு நிர்ணயம் பண்ணுவது அல்லவோ பிரம்ம ஜானமாகும் பிரம்ம ஜானம் என்றால் என்ன பிரம்ம ஜானம் என்ன அர்த்தம் அத்தியாவசான நிறுவா அத்தியவசான நிறுவானம் அதாவது சொல்ற சிஷ்யச ஜிக்யாசா நிவர்த்தே எங்க சொல்லி ஜிாசாங்கம் விந்த ஆத்மீ விந்த விந்ததே அறியணுங்கிற விருப்பம் போயிடுது ஏன் அறிந்து கொண்டதா சிஷ்யச ஜித்யாசா நிவர்த்ததே சிஷ்யனுக்கு அறியணுங்கிற இது போயிடுது ஜித்யாசாங்கிற பதமே போயிட்டு இங்கே என்ன சொல்றோம்னு கேட்டா வாக்கியம் என்ன விசாரணை பண்ணி உறுதியாக எடுக்கக்கூடிய ஒரு தெளிவான அதுக்கப்புறம் அதுல இருந்து ஏற்படுறது அல்லவோ பிரம்ம அவகதி பிரம்ம அவகதி நாம கா பிரம்ம அவகி நாம கா பிரம்ம அவகதி என்றால் என்ன திருட அபரோஷம் திருட அபரோக் என்பதனுடைய பொருள் என்ன வேதாந்த வாக்கியத்தை நன்கு விசாரிப்பதால் ஏற்படுவதோ அது மாத்திரம் இல்ல நான் அனுமானாதி பிரமாணாந்தர நிர்வத்தா அனுமானத்தை வச்சு வச்சுக்க முடியாது சொல்லி இருக்குன்னா வாயத்திற்காது சொல்லிருக்குப்பா அப்படின்னு சொல்லணும் அதனால வந்து அனுமானத்தை நான் ஒரு அனுமானம் பண்ணொருத்த வந்து இன்னொரு அனுமானம் பண்ணி உடச்சிடுவோம் அனுமானம் நிற்காது ஆக என்ன கர்க்கிஷ்டாய பிரேஷ்டை நல்லா நமக்கு பலம் வருது அனுமானாதி பிரமாணாந்தர நிறுவா அனுமானாதி அனுமானாதினா அனுமானம் உபமானம் அர்த்தாபத்திய அனுபலபதி அந்த பிரமாணத்தினால பிரம்மாவகதிகி பிரம்மாவகதியை ந அனுமானாதி பிரமாணாந்தர நிர்வத்தா பிரம்மா வகதிகி அனுமானம் பிரமாணங்களால் பிரம்மத்தை புரிந்து கொள்வது என்பது நடக்க வேதாந்தவிய விச்சாரத்திரியராச்சாரிய நல்லா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் ஜெகத் காரணவாதிகள் நிறைய பேர் மித்த வேதாந்தியும் இருக்கான் நெய்யாயுதான் சாங்கியன் இருக்காங்க பூர்வமியாசம் எல்லாரும் இருக்காங்க ஜகத்காரணவாதிகள் இந்த ஜெகத்காரணவாதிகள் பூர்வமாதத்தை பற்றி சத்தத்தை காணும் சாங்கியங்களும் நெய்யாயுதான் இங்க எடுத்துட்டு இருக்காங்க என்ன சாங்கியர்கள் பிரதானவாதிகள் ஜகத்காரணவாதிகள் அச்சேதன பிரதான சுதந்திரமான பிரகிருதி அதுக்கு வந்து பரதந்திரம் வேண்டியது நம்ம மதத்தில் பிரகிருதி வந்து பரதந்திரம் சாங்ய மதத்தில் வந்து பிரகிருதி வந்து சுதந்திரம் ஆனால் இல்லை சுதந்திரமான பிரகிருத்தினால வருதுன்னு அவங்க காரணம் ஜகத்காரணவாதிகள் மற்றவர்கள் நல்லா இருக்கும் அனுமான பிரமாணத்தினால ஜெகத்காரணமான வச நிர்ணயம் முகிறார்கள் ஆனால் என்ன சொல்லிட்டுன்னா வேத ஜ ஜன் ஜத்தாரணவா ஜன்மாரணவா வேதாந்தவியு அதாவது வேதாந்தவியத்தை எடுத்து கொண்டாள் தான் வேவியங்களின் கொண்டாள் தான் ஜன்மதினா தாியம் துறக்கிறது வேக்க தச்சப்த வாக்கியம் அர்த்த கிரகணியாய அனுமான விரோதம் இல்லாத அனுமானமா எடுத்துக்கலாம் ந நிவாரியத்தே பூ அதாவது உபஜீவிய உபஜீவக பிரமாணம் சொல்லுவாங்க எனக்கு இப்பதான் ஒண்ணுன்னா ஞாவது வருது உபஜீவியம் உபஜீவக்கம் இதுதான் உபீவகம் இதுக்குத்தான் வந்து அனுமானத்து வேதாந்தத்துக்கு அனுமானம் வந்து சப்போர்ட்டே தவிர அனுமானத்துக்கு வேதாந்தம் சப்போர்ட் விடுற விரோதமா வச்சுக்கிறதுலாம் குதர்க்கம் பேரு குச்சிதர்க்கம்னு பேரு இன்னொரு தர்க்கன்னு சொல்லுவாங்க இதுலே பாக்கலாம் புரிஞ்சுங்க ஜெகதஹா ஜென்மாதி வேதாந்த வாக்கிர வேக்கிய நாங்க அதை வந்து மறுக்கிறது இல்லை வேதாந்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு யுக்தியை நாங்க யூஸ் பண்றோம் யுக்தி வந்து யுக்தி சரியா இருக்குங்கிறதுக்காக வேதாந்தத்தை யூஸ் பண்ண மாட்டோம் நிவாரியத்தை ஸ்ருத்தியைவச்ச சகாயத்வேன தர்க்க அபுபவே அபிபேதத்வா ஸ்ருதியே தர்க்கத்தை சகாயமாக எடுத்துக்கொண்டிருக்கு அதனால் ஸ்ருதி சம்மத தர்க்கம் வேணும் ஸ்ருதி விரோத தர்க்கத்தை கூடாது அதனால் தர்க்கத்துக்கு பிராதானியம் கொடுக்குற மதத்தை சங்கராச்சாரியார் கண்டனம் பண்ணுற அது தர்க்க பிராதானம் பிரதானம் கூடாது மெயில் வாக்க ஓம் ஈஸ்வரகு மூத்திபேதவிதாஹாதிமூத்த ஓம்ாந்திஹரி ஓம்சிகமா வித்தியை